சஜி மாமா சாத்தர மாமா சி மாமா டேய் கண்டாப்பிடி கத்திக்கிட்டு ஓடியார என்னடாச்சு என்னடா உனக்கு என்ன எதுவும் பதஷ்டப்பட்ற வரேன் என்னாச்சு அட என்ன மாமா இப்படி சாதனம்மா சொல்லிக்க முடியாது இங்கே பாருங்க மாமா இங்கே பாருங்க மாமா டேய் என்னடா என்னடா கட்டுற என்னது அடே இந்த ஃபோனில் பாருங்க மாமா இந்த வாட்ஸ்அப்பில் என்ன கொண்டு வந்துருக்கேன் உங்களை காமிக்கிறதா மாமா சொல்லு சொல்லு என்னது என்ன காமிக்கிறேன் என்னது ஏன் பதஷ்டப்படுற முதல்ல நிதானம் மாதிரி தான் இந்த செம்புல தண்ணீருக்கு எடுத்துக்கொடி ஏன் இப்படி மூச்சு வாங்க மூச்சு இறக்க முடியாது முதல்ல தண்ணி குடி அப்புறம் பேசுவோம் ஆனால் வாங்க மாமே தண்ணி எல்லாம் அப்புறம் முடிஞ்சிக்கலாம் இதுவும் இந்த தண்ணியை பற்றி சம்மந்த மாமா நீங்கள் அன்னைக்கு இந்த தண்ணி தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல எப்படா என்ன சொன்னோம் சரியா ஞாபகம் இல்லையடா ஆட என்னமாம் சொல்லி பூட்டி இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுறீங்க அன்றைக்கி இந்த ஹெச் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கூட சொன்னியல்ல ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இதையும் சேர்த்து எல்லாம் வச்சு வீட்டில் மிஷின் வச்சு அந்த பட்டணமு தண்ணிர் முடி ஆமாம் ஆமாடா ஆமாடா சொன்னடா அதுக்கு என்னப்பா அடா அதே மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மாமா அடா அப்படியா யாரா கண்டுபிடிச்சது அது யார் கண்டுபிடிச்சா என்னெல்லாம் தெரியலமாம்மா ஆனால் இப்போ வேறு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த சோலார் பேனலை வச்சு அதிலேருந்து தண்ணி ஊர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க எனக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் வந்துச்சா பார்த்தோட நான் உங்கள்ட்ட கார்ட்டூன் தொடிச்சி அதுக்கு தான் மாமா ஒடியாந்தேன் சரி சரி அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி ஓடியார ஆடா வாங்க மாமா தண்ணி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இந்த தண்ணியை பாருங்க அப்படியே ஈஸியாக அப்படியே வந்து வட நம்ம தண்ணி வந்து ஊற்றுறது பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அது நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காங்களா அதே சரி உங்கள்கிட்ட காட்டெல்லாம் ஒன்று வந்தேன் அப்படியா சரிக்கா காட்டு பாருங்க மாமா இதாக மாமா ஆடா ஆமாம்டா பரவாயில்லையே நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கு இதுவும் இது மாதிரி நம்ம சொல்கிற எல்லாமே பார்க்குறதுக்கு கற்பனை மாதிரி இருந்தாலும் இதையெல்லாம் அறிவியல் ரீதியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி கண்டுபிடிச்சோம்னா இதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் அதில் நடக்கும் பார்ப்போம் ஒவ்வொன்னா நடக்கும் நம்ம நம்ம மனசுக்கு நம்ம புத்தி கேட்டுறதை சொல்லுவோம் அது யார் மண்டையில் அதுக்கு வேண்டிய சக்தி இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம மனிதகுலத்துக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே ஆமாம் மாமா நீங்கள் என்ன மாதிரி சாதாரணமாக நான் நினச்சிக்கிட்டு சரி கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதை பார்த்தா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது மாமா ஆமாடா ஆமாடா எல்லாம் நடக்கும் அதை அதுக்கு நேரம் வரும்போது எது எது எப்போ அதெல்லாம் நடக்கும் சரிமாமா இருந்தாலும் இது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அதை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு போகலாம்னு இந்த சரி வரலாம்மாம்மா சரிப்பா பார்த்து பார்த்து நான் போயிட்டு வாடா இப்படியெல்லாம் மூச்சு வரைக்கும் முடியாததால மெதுவாவா மெதுவாப்போ சரி பார்த்து பார்த்து போயிட்டு வரவா